ஏழு என்பதாக அல்லாவை கொண்டுதல் ஈமான் கொள்ளுதல் மலக்குகளைக் கொண்டு வேதங்களை கொண்டு என்று அந்த ஆறு விஷயங்களை சொல்றோம் அதே போன்று அல்லாஹ் எப்படிப்பட்டவன் மலக்குகள் எப்படிப்பட்டவர்கள் வேதம் எப்படிப்பட்டது ரசூல் எப்படிப்பட்டவர் என்பதை எல்லாம் இமாம்கள் நமக்கு எப்படி ஹதீசனுடைய அடிப்படையில் குரான் அடிப்படையில் வகுத்து தந்திருக்கின்றோ அந்த கொள்கையை உருவம் இல்லாதவன் என்று நம்பி இருக்கின்றோம் அல்லாஹத்தாலாவுடைய சிபாத்துகள் தன்மைகள் இருக்கின்றன அந்த தன்மைகளையும் நாம் விளங்க வேண்டும் அதை எல்லாம் நீளமா விளக்கமா சொல்றது நிறைய விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள் அதையெல்லாம் நீங்க கொஞ்சம் உங்களுக்கு உணர்வை தூண்டுவதற்காக வேண்டி உங்களுடைய சிந்தனையை தூண்டுவதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள் நீங்க அதிலிருந்து பெருக்கிக் கொண்டு உங்களுடைய சிந்தனையை நீங்கள் அதுல பதிய வைத்து அல்லா ரசூல் என்றால் யார் அல்லாவை பற்றி எப்படி நம்ப வேண்டும் ரசூலை பற்றி எப்படி நம்ப வேண்டும் வேதம் என்றால் என்ன வேதத்தை பற்றி எப்படி நம்ப வேண்டும் மலக்குகள் என்றால் யார் அவர்களை பற்றி எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்களை எல்லாம் உறுதியாக்கி கொள்வதற்கு பெயர் அாயுது கொள்கை என்று சொல்லப்படுவதுலாஹ் அலுவலம் அவர்களை பற்றி உள்ள கொள்கையை நாம் எடுத்துக் கொள்வோம் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் அல்லாஹால படைத்தான் அல்லாஹாவை அவசியம் இல்லை எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அலேசல்ல விஷயத்திலே முன்னாள் உனக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன் அலே சொல்லம் அவர்கள் மனிதர் தான் என்று சொல்லுகின்றார்கள் அது கருத்து தப்பு இன்னும் சிலர் சொல்லுகின்றார்கள் ரசூல் அல்லாய் அலிஸ்வலம் மனிதரே அல்ல அப்படின்னு சாதாரண மனிதர் தான் சொன்ன மனுஷன் அது பெரிய தப்பு அப்படின்னு மனிதர் தான் அல்லாஹாலமா ஆனா பஷர்னா மனிதன் தான் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்றான் அப்ப மனிதன் இல்லன்னு எப்படி சொல்ல முடியும் மனிதன் இல்லைன்னு சொன்னா எப்படி சாப்பிடுறாங்க குடித்தாங்க குடிச்சாங்க நிக்காக செஞ்சாங்க பிள்ளைகளை பார்த்தாங்க எப்படி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நடத்துறாங்க ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை வகையை தாங்குவதற்காக விடரசு அவர்களுக்கு தனிப்பெறும் சக்தியை அல்லாஹ் கொடுத்து வைத்திருந்தார் அந்த சக்தி வேற இந்த உலகத்தில் எந்த மனிதருக்கும் கிடையாது கிடையாது என்ற அமைப்பில் இருந்து இந்த வகையிலே பிரிந்து இந்த பார்ட்டி சொல்லக்கூடிய கொள்கை மனிதர் அல்ல சொல்லக்கூடாது அலட்சியம் பண்ணி சொல்லக்கூடாது இதுதான் இன்னொரு விஷயம் பாருங்க மறைவான விஷயங்களை அறிந்து கொள்ளுதல் இந்த தன்மை இருக்குதா இல்லையா அப்படின்னு பெரியநாட்டில் இருக்குது அல்லா எப்படி அல்லாஹாலுக்கு எப்படி ஐபு இருக்குதோ மறைவான விஷயங்களை அறியும் தன்மை இருக்கின்றதோ அல்லாஹத்தாலா ஆலிவுல் கைபாக இருக்கின்றனோ அதே போல ரசூலுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு இன்னொரு கூட்டம் தலைவர்கள் சொல்லி காட்டினாங்கல்ல அந்த கூட்டம் என்ன சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ரசூக்கு ரயில்முல் அறவே கிடையாது என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டுக்கும் நடுநிலையான கொள்கை சுனஜமாக இமாம்கள் வகுத்து தந்தது அது என்ன கொஞ்சம் அதனுடைய விளக்கத்தை நீங்க தெரிஞ்சு மறைவான விஷயங்களை அறியும் ஆற்றல் அல்லாஹத்தாலாவுக்கே சொன்ன வேறு யாருக்கும் கிடையாது அல்லாஹத்தாலிப் என்று அல்லாஹத்தாலா சொல்லுகின்றார் குரான்ல பல இடங்களில் அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறாங்க எனக்கு மறைவான விஷயங்கள் தெரியாது அப்படின்னு சொல்ல சொல்லி அல்ல சல்லா அலிஸ்லாம் சொல்ல சொல்லி மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியாது என்று அல்லாஹத்தால சொல்ல சொல்லுகிறார் அப்படியான ரசூ அஹ் அலிசலாம் யாமத்த நாள் வரைக்கும் வரக்கூடிய எத்தனையோ ஆயிரக்கணக்கான விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்கல்ல அது எப்படி தெரியும்ப்பா சொல்லல்லா அலிமுக்கு அப்ப அது அயில்முல் வைபு தானே பிரியாமத்தினால பத்தி சொன்னாங்க பிறகு வரக்கூடிய எத்தனையோ விஷயங்களை அவங்களுடைய காலத்திலேயே வரக்கூடிய எத்தனையோ விஷயங்களை சொன்னாங்க இதெல்லாம் அயில்முல் வைபுதான் அவருக்கு அதுக்குலாசின் அவருக்கே தவிர வேறு யாருக்கும் அல்லாஹத்தொடுக்க மாட்டான் என்று சொல்லி எனவே ரசூல் பின்னோர் அனைவருடைய அழிமம் அலுவலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அதுக்கு அளவே கிடையாது அந்த அளவை நிர்ணயம் செய்து எந்த மனிதனும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு ஏராளமான அழிமை கொடுத்திருந்தார் ஆனா அவங்களுடைய உடல்ல அந்த கிடையாது ஆனால் அல்லாஹத்தி பேருக்கு இருந்தது கொடுக்கப்பட்டது அல்லாஹத்தாலாவினால் நன்கொடையாக வெகுமதியாக கொடுக்கப்பட்ட அயில்முல் கைப் இறக்கி வைக்கின்றான் அந்த மழை பெய்யும் பெண்களுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடியது ஆனா பெண்ணா கெட்டா என்பது பற்றி உள்ள விளக்கத்தையும் அல்லாஹத்தான் தெரியும் இந்த ஐந்து விஷயங்களை தனக்கே சொந்தம் என்று அல்லாஹத்தி ஐந்து தெரியாது இந்த தெரிய தெரியாது என்று விஷயத்தையும் சொல்லி காட்டி சொல்லுகின்ற சல்லா அலிசலம் அவர்கள் மீது அதிகமான அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் அதன் காரணமாக மதியனாவிலே அவர்கள் வசித்தார்கள் செஞ்சாங்க மக்காவுக்கு வந்து மீது எல்லா காலமும் அங்கே இருந்துட்டே இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஆசை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நபிலான மக்காவுக்கு வந்தா இப்போ இப்ப உள்ளது போல ஒரு நாள்ல வந்துட்டு போக முடியாது அல்லது நாலஞ்சு நாள ஒரு வாரத்தில் வந்துட்டு போக முடியாது ஒரு மாசம் பயணம் வரணும் ஒரு மாசம் போகணும் பிறகு உள்ள அமல்களை செய்யணும் அதுக்காக ஒரு நீண்ட நாட்கள் தேவைப்படும் இப்ப இமாம் ரஹத்து அலி அவர்களுக்கு ரெண்டு வகையில வருத்தமா இருக்கு ஹஜ் செய்ய முடியலையே நசிலான அங்க போன இடத்துல மௌத்தா போயிட்டா நபி அவர்களுடைய இந்த பூமியில மௌத்தாயி அடக்கம் பண்ண முடியாது அடங்க முடியாது அப்படின்னு கவலையோட அவங்க இருந்தாங்க இதே கவலையில ஒரு நாள் அப்படியே ரொம்ப காலமே கவலை ஒரு நாள் கனவுல சூழ்நிலை சல்லா அலிஸ்லாம் பார்த்தாங்க தெரியல தூங்கும் போது கனவுல பார்த்தவங்க யார சூழல்லாம் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும் எனக்கு எவ்வளவு வயசு எவ்வளவு கால மீதி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னு போக முடியும் காலம் ரெண்டு வருஷம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் போய் ஹஜ்ஜி செஞ்சிட்டு வந்துருவேன் நபிலான அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா சல்லா அலி சொல் எவ்வளவு எனக்கு வயசுல எவ்வளவு பாத்து இருக்குது இன்னும் அப்படின்னு உடனே சல்லா அலிஸ்லாம் இப்படி அஞ்சு பேரல காமிச்சுட்டு மறைஞ்சிட்டாங்க திடீர்னு விழிச்சாங்க முந்தைய காலத்திலே உள்ள மக்களிலே எப்படி யூசுப் அலிசலாம் அவர்களுக்கு அல்லாஹால கனவுடைய விளக்கத்தை கற்றுக் கொடுத்திருந்தானோ அதே போன்று இந்த உமத்திலே தனி மனிதராக இபுனு சீரின் ரஹத்து அலி அவர்கள் விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் அவங்களுடைய தனி கித்தாபே இருக்குது அவங்க இப்படி ஒருத்தர் கனவு கண்டாரு அந்த கனவுக்கு என்ன விளக்கம் கேட்டுவா அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க ஆனா பேர சொல்லாது நான் சொன்னாரு இப்படின்னு சரி என்று சொன்ன உடனே கடவுள் யாரு கண்டதுன்னு கேட்டாரு அவரு எதை சொல்ல வேணாருன்னா அதை கேட்டாரு யாரு கண்டது அப்படின்னு சரி அவரு சொல்லிவிட்டவரு உங்கள்கிட்ட சொல்ல வேணான்ட்டாரு அப்படின்னாரு நீ போய் கேட்டுவ உங்க பேரை சொல்ல சொல்றாரு அப்பதான் விளக்கம் சொல்லுவாரா போய் கேட்டுவா இவர் போனாரு போயே இமாம அவர்களே அவரு பேரை சொல்ல சொல்றாரு சொல்ல மாட்டாரு அப்படின்னு சரி இவரு சரி பேரை சொல்ல என்ன பண்றது விளக்கம் தெரியணுமே அதனால போய் பேரை சொல்லி கேட்டுவாரு எனக்கு தெரியும் அஞ்சு விஷயத்தை சொல்றாங்க அந்த அஞ்சு விஷயம் அல்லாவுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தமா இருக்கு கனவுடைய விளக்கம் ரொம்ப ஆழமான விளக்கங்கள் இருக்கு எந்த கண்டால் என்ன பலன் விளையும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவங்கள்ட்ட பாருங்க அந்த கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மறைவான விஷயத்தை அறிதல் என்பதிலே முன்னால் நான் சொன்னபடி அல்லாஹு இருக்கின்றது அது தனிப்பட்டது அது ஒரு பெரிய கடலை போன்றது என்று வைத்துக் கொண்டார் சல்லா அலி சொல்லம் அவர்களுக்குரிய அழிமு இருக்கின்றது கையுடைய தண்ணீரை அல்லாஹத்தின் கடலை போன்றது அல்லா இருக்க முடியும் சொல்லி கொடுத்து வந்ததல்ல அல்லாஹத்தாலாவுக்கு அவருடைய உள்ளமையிலேயே உள்ள விஷயம் அது அதே சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு உள்ள விஷயம் இருக்கின்றதே அயழ்மொழி இருக்கின்றதே அது அல்லாஹத்தாலா சொல்லி கொடுத்த அத்தாஇ இப்படி நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் பின்பற்றுதல் என்பதிலே கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ரசூர்களை பின்பற்றணும் இந்த ரொம்ப உயர்ந்து போறது ரொம்ப தாழ்ந்து போறது என்ற இரண்டு கொள்கைகளுக்கு நடுமத்தியிலே நடுமையமான சில கொள்கைகள் நமக்கு வகுத்து கூட்டத்துக்கு எதிர்ப்பு பேச சொல்றாங்க ஆக ரசூர் அல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களுடைய அவர்கள் மீது நம்பிக்கை கொள்ளுதல் அல்லா நம்பிக்கை கொள்கை என்பதிலே இமாம்கள் எப்படி சொல்லி தந்திருக்கோம் அதை இமாம்களை பின்பற்றாமல் அந்த கொள்கையை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளவே முடியாது அந்த அறிவு நம்மகிட்ட இல்ல யாருக்குமே இல்லை உலகத்துல குரான் எப்படிப்பட்டது குரான் எப்படிப்பட்டதுல்ல முகமது அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு குரானுக்கு ஆயிரம் எழுதிருக்கார் ஆயிரம் எழுதிருக்கார் ஆயிரம் ஒரு குரானுக்கு ஆயிரம் இருக்கணும் நான் சூரத்தில் பாத்தியாவுக்கு மட்டும் விளக்கம் எழுத ஆரம்பித்தால் எழுபது ஒட்டகங்களை நான் சுமையேற்றுவேன் என்று சொல்லுகின்ற எழுபது ஒட்டகங்களிலே சுமையேற்றுவேன் அவ்வளவு தாள் எழுதுவேன் முடியும் அப்துல் கரீம் ஜீலி ரமத்துல குரானுக்கு ரெண்டு லட்சம் ஒவ்வொரு வேற வேற கருத்துக்கள் உள்ளது இருக்குது ஒரு முப்பது நாற்பது தப்சீர் ஊர்ல வச்சிருக்க ஒவ்வொரு தப்சீரும் ஒவ்வொரு வகையான கருத்துக்களை சொல்லக்கூடிய குரானுக்கு விளக்கம் ஒரு பகுதி மனிதர்கள் தெரிந்து கொள்ள முடியாது நாம் தெரிந்து கொள்ள முடியாது அதனால தெரிஞ்சவங்க இமாம்களை பின்பற்றி ஆகணும் வழிபடுவதற்கு சொல்றது இமாம பின்பற்றுவதற்கு தபலீத் அல்லா தால குரான் சொல்லி உலில் அமர்மின்க்கும் இமான் கொண்டவர்களை நீங்கள் அல்லாவுக்கு வழிபடுங்கள் ரசூலை பின்பற்றுங்கள் உங்களிலிருந்து சட்டம் தெரிந்த அதிகாரம் உடையவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் இஸ்லாமிய ஆட்சியுடைய அமீர்கள் சொல்லப்படக்கூடியவர்கள் அவர்களுக்கும் கட்டுப்படணும் இந்த உலவாக்களுக்கும் கட்டுப்படணும் இருந்தார்கள் முதன் முதலாக ஈமான் கொண்டவர்கள் ஈமான் கொண்டவர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் கவனிக்கணும் சகாபாக்களை பின்பற்றலாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு அல்லாஹால இந்த ஆயத்தை சொல்லி தருகின்றான் இருக்கக்கூடிய அவர்களை பின்பற்றுகின்றார்களே பி ஹஸன் நச்செயல்களின் மூலமாக அவர்களுக்கு ரவி அல்லாஹூ அல்லாஹால அவர்களை பொருந்தி கொண்டான் அல்லாஹ் அவர்கள் அவர்கள் அல்லாஹவை பொருந்தி கொண்டார்கள் என்று அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுகின்றனர் இப்பொழுது சஹாபாக்கள் முதன் முதலாக ஈமான் கொண்டவர்கள் முகாதீர்கள் அன்சாரிகள் என்று சொல்லும்போது சஹாபாக்களை எல்லா சஹாபாக்களையும் ஒட்டுமொத்தமாக குறிப்பிடுகின்றார் அவர்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று அடுத்து சொல்லுகிறார் வல்லதி நத்தபோகம் சஹாபாக்களை பின்பற்றாமல் குரானை வழங்க முடியாது அதீச வழங்க முடியாது எதையும் வழங்க முடியாது என்கட்டா குரானையே பின்பற்றுவது இருக்கின்றதே வெறுமனே குரானை அல்லாஹால குரானை மட்டும் இறக்கி வச்சு இந்த குரானை பார்த்து நீ தெரிஞ்சுக்கலாம் எல்லா மனிதர்களும் தெரிஞ்சு சொன்னா ரசூல்லாவா அனுப்ப அவசியமே இல்லை ரசூலாய் சல்லா அலிஸ் அவர்களை அல்லாஹால நாற்பது வருஷத்துக்கு முன்னாள் என்றும் சாதித்து என்றும் எந்த வாக்கு தவறாதவர் என்பதாகவும் அந்த அந்த நாட்டு மக்கள் அனைவராலும் ஏகோபித்து ஒருமனதாக சொல்லப்பட்ட அந்த நிலை ஏற்பட்ட பின்னால் குரானை அனுப்பி நபிய குரானுக்கு விளக்கம் சொல்லுங்க என்று அல்லாஹத்தால சொன்ன அந்த ஒரு சத்தாம் மக்காவாசிகளே இதோ ஒரு வேதம் என்னிடத்தில் இருந்து இறக்கப்பட்டிருக்கின்றது இந்த வேதத்தை எடுத்துட்டு போய் நீங்களா படிச்சு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் அமைச்சீங்க விளக்கம் தரக்கூடிய ஒருவர் கண்டிப்பாக தேவைப்பட்டதெல்லாம் எனக்கு ஆசிரியர் யாரும் கிடையாது சொல்லுகிறார் உங்களுக்கு ஆசிரியனாக வந்தேன் என்று சொல்லுகிறார்கள் எனவே குரானுக்கு ஆட்சி காலத்தில் அந்த காலத்திலே போர் நடந்தது அதாவது என்று ஒரு நபி என்பதாக பிரகடனப்படுத்திக் கொண்டு நபி அவருடைய காலத்திலே இருந்தான் பிறகு அபுபக்கர் சித்தீர் அலி அல்லாத்தாலா காலத்தில் இன்னும் அதிகமாக தன்னுடைய வாழ்க்கை சொல்லிக் கொண்டிருந்தான் அவன் அதனால அபுபக்கர் சித்தித் அலி அல்லாத்தாலா என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவனிடத்தில் போரிட்டு அவனை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு படையை அனுப்பினாங்க யமாமா என்ற இடத்துல அந்த போர் நடந்தது அந்த போர்ல குரானை அதிகமாக பாடமாக்கியவர்கள்லாம் மூத்த போயிட்டாங்க சுமார் எழுபது நபர்கள் எழுபது குர்ராக்கள் அந்த இடத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள் குரானை ஒன்று சேர்க்கும்பியாக நீங்கள் சொல்லுங்க ஒரு தொகுப்பா கிடையாது மனிதர்கள் அவங்க தோல் எழுதி பட்டைகள் இப்படி பலவாராக இருந்தது உடனே அபூபக் ஏற்றுக்கொள்ளவில்லை பல கருத்துக்களுக்கு பின்னால் அதனை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அவர்களை அதற்காக நியமனம் செய்து ஒரு ஆண்டு இரு ஆண்டுகளுக்குள்ளாக அந்த குரான் ஆக சேர்க்கப்பட்டது தொகுக்கப்பட்டது அதாவது அபூபக் அலி அல்லா தாலு அவர்களிடத்தில் அந்த குரான் இருந்து வந்தது குரான்த்தது கால சிலே ஜி ஓடிக்காட்டி அதை மக்களுக்கு சல்லா அலையம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் தொகுப்பாக கிடையாது அபுபக்கர் அவருடைய காலத்திலே அவர்கள் அதை எல்லாம் ஒன்று சேகரித்து ஒரு தொகுப்பாக ஆக்கி கொண்டு வந்து கொடுத்து விட்டார் இப்போழுது ஸயீத் இப்னு சாபித் மீது நம்பிக்கை இல்லையானால் குர்ஆன் எப்படி நம்புறது ஸயீத் இப்னு சாபித் மீது நம்பிக்கை வந்தா குர்ஆன் நம்ப முடியும் இல்லனா நம்ப முடியாது ஸயீத் இப்னு சாபித் யாரு காத்திபுல் வஹீ வஹீ எழுத கூடியவர் அவர் மீது நம்பிக்கை இல்லன்னு சொன்னா ஒண்ணு செய்ய முடியாது ஆக சஹாபாக்களுக்கு பின் பெற்றவேணும் கண்டிப்பா சரி அவங்களுக்கு பின்னால் சஹாபாக்களுக்கு பின்னால தபா தபீயின்கள் தபீயின்களை கண்டிப்பா சஹாபாக்கள் என்ன சொன்னார்களோ அதையெல்லாம் தபீயின்கள் கேட்டார்கள் காலம் சுமார் காலம் முடிவ இந்த வருஷத்தில் நூத்தி ஐம்பது மவுத்து இமாம் அகமதுல்ல தொண்ணூறு நூத்தி எழுபத்தி ஒன்பதுலவுகிய காலம் இருந்தவங்க அவங்க மிகச்சிறந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் நம்பாம யாரும் இமாம்கள் சொல்றதை நம்பாம யாரும் நம்ப முடியும் சொல்றதை ஏற்றுக்கொள்ளாமல் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள்ள முடியும் அவர்களை நம்பாமல் நம்முடைய வாழ்க்கையும் தராவீர் தொழுவை பத்தி சொல்றது சொல்றாங்க எட்டு ரக்கா தான் தொழுகணும் இருபது அக்கா தோழ கூடாது அவர்கள் தொழுகல அப்படின்னு அவர்கள் எட்டு ரக்கா தொழுதாங்க இருபது அக்கா தொழுதாக ஒரு ஹதீஸ் இருக்குது இப்ரோ அப்பாஸ் அல்லானவர்கள் சொல்லி காட்டுறாங்க இருபது ரக்காய் தொழுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் கொஞ்சம் பலவீனமானவர் பலவீனம்னா என்ன நம்மளை போல பொய் புரட்டு பேசக்கூடியவர் அல்லவரு ஏதாச்சும் கொஞ்சம் நம்பிக்கை குறைவாக இருந்திருக்கும் அவங்கள்ட்ட கொஞ்சம் தாடி கீடி வெட்டிக்கிட்டு இருந்திருப்பாரு அதெல்லாம் ஒரு பிடிக்கு கீழே பிடிக்குறது மட்டும் ஒரு பிடிக்கு குறைவாக இருக்கிறது வெற்றது ஹாராம் அந்த அளவுக்கு யாராவது அப்படி ஒருத்தர் வெட்டி இருந்தார்னு வச்சுங்க அவர் குறை உடையவர் இப்ப அவர் அறிக்க அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் இருக்கு பாருங்க அது பலவீனமானது அப்படின்னு சொல்லி புகாரி அஹத்துல்லா வரலாற்று வருதா இல்லையா ஒரு ஹதீச கேட்கறதுக்காக ஒருத்தர் போனார் எங்க போனார் அந்த ஊர்ல இல்ல வெளியூருக்கு போனார் ரொம்ப தூரம் நடந்து பல நாள் நடந்து போய் புகாரி மாம் அவங்க அந்த ஹதீசை கேட்க போறாங்க யாருக்கு அந்த ஹதீஸ் இருக்குன்னு சொல்லப்பட்டதோ அவர்கள்ட்ட போறாங்க இவங்க போகக்கூடிய நேரத்துல அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஆட்டுக்கு கீரை கொடுத்துக்கிட்டு இருக்காரு எல ஏதோ ஒரு இலையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படி கொடுக்கிற நேரத்தில் அந்த ஆட்டை தன் கூடவே கூட்டிட்டு போறதுக்காக வேண்டி பேண்ட் வந்து உண்மையிலேயே அந்த ஆட்ட பிடிச்சி எடுத்துட்டு போய் வீட்டுக்கு கொண்டு போன ஏதாச்சும் கொண்டு போறார்கள் அப்ப கீரைய கொடுத்து ஏமாத்துறாரு பாருதலா இருந்திருக்காங்க இஸ்லாமே கட்டுப்போச்சு என்ன தெரியுது என்ன தெரியுது இமாம் அபுகிபராமத்து அறிவை ஒரு தட்டிலும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய அறிவைத்தால் இமாம் அபுஹரி அறிவு கணமுடையதாக இருக்கும் என்பதாக அந்த காலத்துல தீர்ப்பு மட்டுமே உங்களுக்கு தக்குவா இருந்துச்சு எந்த அளவுக்கு தக்குவா தெரியுமா நாற்பது வருஷம் ஹதீஸ்ல நீங்க புத்தகங்கள் செய்தே பஜில் சொல்லுதாங்க சொன்ன ஏதாச்சும் என்ன பத்தி நிறைய சொல்லிட்டு அந்த நேரத்தில் உங்க அத்தா வீட்டுக்கு போனேன் தலாக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அந்த நேரத்துல அவர் தாப்பனார் மௌத்தா போயிட்டாரு அந்த பெண்ணுடைய தாப்பனார் இப்ப அந்த பெண்ணு என்ன பண்ணுவா வீட்டுக்கு போகலாமா வீட்டுக்கு போன தலாக்காயிடுமே தாப்பனார் வீட்டுக்கு போனா மௌத்தா போயிடுவோம் தலாக்காய் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு பயம் அந்த இருக்கக்கூடிய சில ஆளுங்கள்ட்ட கேட்டு விட்டாங்க அந்த பெண்ணு இப்படி என்னுடைய கணவர் சொல்லிட்டு போயிருக்காரு இப்ப என்னுடைய தாப்பனார் இறந்து போயிட்டாரு நான் அந்த வீட்டுக்கு போனா தலாக்காயிடும் எல்லாரும் சொல்லி விட்டாங்க ஆமா தலாக்காயிடும் போகக்கூடாது அப்படின்ட்டாங்க உடனே எல்லாத்துலாய் அபூஹிபுராய் சொன்னாங்க அப்புறம் வீடு இருக்கு அவர் எப்ப ரூக விட்டாரோ அப்பதான் வாரிசுகளுடைய சொத்து இவருடைய சகோதரர் வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு அவர் தலாது எல்லா அறிஞர்களும் எத்தனையோ ஆறிவுகள் இருந்தாங்க அபூஹனி அறிவு வந்துச்சு அவங்களுக்கு வரல ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருந்துச்சு ஒருத்தர் வந்து கேக்குறாரு அபுஹிபுல்லாஹி சுஃபியானு சௌரி போன்ற பெரிய பெரிய இமாம்கள்லாம் உட்கார்ந்து இருக்க கூடிய கூட்டத்துல இமாம்களே ஒரு விஷயம் ஒரு பத்து பேர் உட்கார்ந்து இருந்தோம் ஒரு கூட்டத்துல ஒரு பாம்புங்க வந்துச்சு மூதாம் மனுஷன் மேல ஏறுச்சு ஏறினவொட அந்த மனுஷன் வேகமா எழுத்து அப்படி தள்ளிட்டான் அந்த பக்கம் அது ரெண்டாவது ஆள் மேல போய் விழுந்துச்சு அவன் எழுத்து வேகமா தள்ளிட்டா மூணாவது ஆள் மேல புழுஞ்சு நாலாவது ஆள் மேல விழுந்துச்சு அஞ்சாவது ஆள் மேல இப்படியே கடைசியா பத்தாவது மனுஷன் மேல விழுகும் போது அதை கடிச்சு பொறிச்சு மௌத்தா போயிட்டான் இப்போ அந்த மௌத்தானது குற்றவாளி முந்தினவனா இரண்டாவதுனா மூணாவதுனா நாலா ஒன்பதா அப்படின்னு கேட்டாங்க யாருக்குமே பதில் சொல்ல எல்லாம் மௌனமா இருந்தாங்க ஆளுக்கு ஒண்ணு சொன்னாங்க அபுஹா வராம துளா மௌனமா இருந்தாங்க அப்ப அபுஹிவராம்துலா எட்ட திருப்பிக்கு எல்லாம் கேட்டாங்க இதுக்கு நீங்கதான் விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஒன்பது பேரும் அந்த பாம்பு மேலே ஏறும்போது இழுத்து இழுத்து வேகமா எரிஞ்சிட்டாங்க அந்த பத்தாவது மனுஷன் இருக்க பாருங்க அவனும் அதே மாதிரி செஞ்சானா கொஞ்சம் தாமதிச்சு அதை எடுத்துரிஞ்சானா அப்படின்னு கேட்டாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு எரிஞ்சானா அது உடனே எடுத்தான் எடுத்தரிஞ்சானா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கொஞ்சம் தாமதி போடுச்சு பேரும் இருக்காது அவன் தான் குற்றவாளி பாம்பு கடிச்சதுக்கு எல்லாரும் ஒன்பது பேரும் செஞ்ச மாதிரி ஆற்றல் பெற்றவங்களா இருந்தாங்க எத்தோயங்களுக்கு தீர்வு காணவே முடியாது நிச்சயமா முடியாது ஆயிரக்கணக்கான மசாய்கள் சொல்ல முடியும் ஒன்னு ரெண்டு சொன்னாங்க அப்படிப்பட்ட மசாயல்கள் இமாம்கள் நமக்கு தொகுத்து தந்திருக்கிறாங்க நம்முடைய சிந்தனையிலேயே வராது அப்படிப்பட்ட மசாயல்கள் சட்டங்கள் வசாலிமாம் அவர்கிட்ட ஷேக் ஹபூபக்கர் அப்படிங்கிறவரு ஒருத்தர் வயல்ம கற்றுக்கொண்டிருந்தார் அந்த ஞானங்கள்லாம் கற்றுக்கொண்டிருந்தார் ஹசாலிமாம் அவர்களை போல ஆகணும்னு அவருக்கு ஆசை கொஞ்சம் காலம் அப்படியே படிச்சு படிச்சு பெரிய மேதையாயிட்டாரு பெரிய மேதையாயிட்டாரு அவர் இந்த ஷேக் ஹபூபக்கர்ங்கிற ரொம்ப காலத்துக்கு பின்னால தன்னுடைய ஊருக்கு போகணும்னு ஒரு ஆசை அவருக்கு ஷேக்ட்ட விடை பெற்றுக்கிட்டு இமாம் சொல்லிட்டு ஊருக்கு போறாரு அந்த ஊருக்கு அவரு ஊருக்கு போறதுக்கு கப்பல்ல ஏறித்தான் போகணும் கடல் கடந்து கப்பல்ல யாரு நடுவாடாக பேசி கப்பல்ல போயிட்டு இருக்காரு கொஞ்சம் போன கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு போச்சு புயல் அடிச்சு புயல் தன்னை பற்றி அவர்கள்ட்ட படிச்சு ரொம்ப பெரிய மேதை ஆயிட்டோம் நினைப்பு கொஞ்சம் பெருமை உடனே அந்த கடலை பார்த்து சொல்ற உட்கார்ந்து கொஞ்ச நேரத்த உடனே ஒரு பெரிய மீன் வந்து மீன் மீன் வாயத்திட்டு வந்து அது பேசிச்சு அந்த ஆளு அந்த அவங்கள்ட்ட நீங்க ஒரு பெரிய மனுஷன் பகர சொல்லி உங்களை சொன்னீங்க சரிதான் நான் ஒரு மசாலா கேட்கற சொல்லுங்களேன் மீன் எல்லாம் பேசுமா அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க அது வேற விஷயம் பேசும் நமக்கு ஆற்றல் இருந்துச்சுன்னா பேசும் பேசிச்சான் அப்ப என்ன மசாலா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு மனிதன் வேற ஒரு உருவமாக மாற்றப்பட்டு விட்டான் கல்லாகவோ மரமாகவோ பன்றியாகவோ குரங்காகவோ அது முன்ன காலத்துல மாத்தினாலும் அந்த மாதிரி வேற ஒரு உருவமாக மாற்றப்பட்டு விட்டான் அப்படி மாத்தப்பட்டே அது மீன் போயிடுச்சு பார்த்து திருப்பி திருப்பி வந்த வழியில வந்தார் போய் கேட்டு வர சட்டம் என்ன இவருக்கு வழங்கல இவர் கடல் சொன்னதெல்லாம் போயிடுச்சு உடனே திரும்ப வந்தாரு ஒசாலி மாம்ட்ட வந்து என்ன விஷயம் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்ல ஒரு மசாலா தெரிஞ்சிட்டு போல மீன் சொல்லல இவரு மசாலா தெரிஞ்சிட்டு போலான்னு வந்த மசாலாவின் மாற்றப்பட்டானா உயிர் இல்லாத பொருளாக மாற்றப்பட்டானா அப்படின்னு கேட்டாங்க நினைச்சுக்கிட்டாரா இப்ப இவரு சுதாரிச்சுக்கிட்டாரு ரெண்டுக்கு சொல்லுங்க அப்படின்னா ரெண்டுக்கு மசாலா சொல்லுங்க உயிர் உள்ள பொருளாக மாற்றப்பட்டா என்ன சட்டம் எப்படி உயிர் இல்லாத பொருளாக மாற்றாங்க உயிர் உள்ள பொருளாக மாற்றப்பட்டிருந்தால் அந்த மனிதனுடைய பெஞ்சாதி காலம் மாத விடா காலம் உயிர் அற்ற பொருளாக மாற்றப்பட்டிருந்தா மரம் கொடி கல்லு மண் இப்படி மாற்றப்பட்டிருந்தா மௌத்துடைய மௌத்துடைய இதா இருக்கணும் ரொம்ப சந்தோஷம் சுக்ரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் இவர் திரும்ப கப்பல் ஏறி வர்றாருமே இவரு பதில் சொல்றதுக்கு அதே மாதிரி விட்டாரோ அந்த இடத்துக்கு போனாரு அந்த மாதிரி என்ன மசாலா கேட்டீங்களா அப்ப அந்த மசாலாவை மீன் கிட்ட சொன்ன உடனே அந்த மீன் சொல்லிச்சான் அவர் தான் கடல் நீயல் அப்படின்னு சொல்லி இந்த மசாலாவை எங்க போய் பாக்குறவங்க சட்டம் சொல்லணுமா சொல்லு இப்படி ஒருத்தர் கேட்டார் உங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு இப்படி கேட்டீங்க சட்டம் என்ன பதில் சொல்றது குரான் எந்த கொள்கையை நாம் தெரிஞ்சுக்கொள்ளவே முடியாது எந்த இமாம் சரியான அவர்களுக்கு சொல்லப்பட்டால் இறக்கியதை நீங்கள் பின்பற்றுங்கள் சொல்லப்பட்டால் எங்களுடைய முன்னோர்களை எதன் மீது நாங்கள் பெற்றுக் கொண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவ்வளவுக்கான ஆபாவும் அவருடைய மூதாதையர்கள் அறிவில்லாதவர்களும் இருந்தாலுமா என்று அல்லாஹத்தாலா கேட்கணும் யார் விஷயத்துல இறங்குச்சு முதல்ல இறங்கின காரணம் தெரியணும் ஒவ்வொரு ஆயத்துக்கும் சபபு நுசூல் இறங்கிய காரணம் இருக்குது இந்த ஆயத்து யாருடைய விஷயத்துல இருங்கது முஷிரி விஷயத்தில் அல்லாஹால சொல்லி காட்டுறான் காவிரியுடைய விஷயத்தில் மக்காவிகள் நடிகள் விளங்குது ஈமான் கொண்டு இருந்து அக்கலும் உடையவர்களாக இருந்தால் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதை அறிவிக்க என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் கொஞ்சம் அதிகமாக சரி நிறைய சொல்லலாம் சுருக்கமாக அதாவது என்னை சொல்லுகின்றார் நபி அவர்களை பின்பற்றுவதற்கு அடையாளம் இமாம்களை பின்பற்றுவது செய்யாமல் ஆக முடியாது அகாயுதுரை விஷயத்தில் சரி இரண்டாவதாக முதலாவது என்றால் என்ன தொழுக மட்டுமே மட்டும் அல்ல பாருங்க இந்த ஆயத்தில் உள்ள எழுதி இருக்காது செய்யுங்கள் சரியா போச்சு வந்து அப்புறம் அடுத்தக்கும் உங்களுடைய ரப்பை வணங்குங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது என்பதுதான் சொல்லி வந்தது என்ற வேர் சொல்லிலிருந்து ரப்பை வணங்குங்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அல்லாஹால எதையெல்லாம் சொல்லி இருக்கின்றன அதையெல்லாம் கேட்டு நடக்கணும் அதுதான் வணக்கம் எச்சி துப்புறதும் வணக்கம் சிறுநீர் கழிக்கிறதும் வணக்கம் மழ மலம் கழிக்கிறதும் வணக்கம் ஒவ்வொன்று அப்ப நான் சொல்லிவிட்டேன் சிறுநீர் கழிக்கிறதும் முடியுமா அப்போது எத்தனை வணக்கங்கள் இருக்குதோ அது எல்லாத்துக்குள்ள இருக்கும் முதல் அல்லாத்தால பரிசீலனை ஏடு சரியா இருக்கான்னு பார்ப்பான் அந்த சொல்வான் அந்த எல்லாத்தும் சரியா தொழுது இருக்காரு பாலியல் ஆறு வரைக்கும் கதையை விட்டல அப்படி விட்டாங்கள கூட நஃபிலால தொழுகைகளை கொண்டு அத நிரப்பம் செய்து இருக்காரு சுன்னத்தான தொழுகையை தொழுது இருக்காரு அப்படியே தொழுகை பற்றியுள்ள ரெஜிஸ்டர் சரியா இருந்தா அப்புறம் அடுத்த ரெஜிஸ்டர் பார்க்கப்படும் இவர் நோம்பு வச்சிருக்காரா ஹஜ் செஞ்சிருக்காரா தர்மம் செஞ்சிருக்காரா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கப்படும் தொழுகை ரெஜிஸ்டர் சரியா இல்ல அப்புறம் நோம்பு வச்சிருக்காரு ஹஜ் செஞ்சிருக்காரு ஜகாத் கொடுத்திருக்காரு அதெல்லாம் செஞ்சிட்டே இருக்காரு நிறைய இருக்கு அந்த ரெஜிஸ்டர் எல்லாம் சரியா இருக்குதே தொழுகையுடைய ஏடு மட்டும் சரியா இல்ல அப்படி சொன்னா எல்லாமே தள்ளுபடி எல்லாமே தள்ளுபடி அப்புற எதையும் பார்க்கறதே கிடையாது எதையும் பார்க்க மாட்டேன் இருந்தால்தான் எல்லா இடத்துலையும் சொல்றது வணக்கங்கள் அனைத்துமே மௌத்தான பிறகு தான் நன்மை கிடைக்கும் ஏதோ சொர்க்கம் கிடைக்கும் நன்மை கிடைக்கும் அது அடுத்த விஷயம் ஊருக்கு போன பிறகு விஷயம் இந்த உலகத்தில் நான் வாழக்கூடிய அத்தனை செயல்களுக்கும் தொழுகை அடிப்படையா இருக்குது செயல்கள் எல்லாமே பாழாய் போயிடும் தொழுகை இல்லாதவங்க பாருங்க ஒழுங்கா தாலுத்தி படிக்க தொழுகை அந்த தொழுகையில எல்லா வகையான அம்சங்களும் எல்லா வகையான நன்மைகளும் அதுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு உதாரணம் பாருங்க நிறைய இருக்கு ஒரே உதாரணம் சொல்ற பாருங்க தொழிகளை சல்லா அலை சொல்ல சொல்றாங்க சப்புகளிலே நீங்க நிற்கும் போது வரிசைகளில் நீங்க நிற்கும் போது தோல் ஒட்டி நில்லுங்கள் அப்படிங்கிறாங்க தோலோட தோல் ஒட்டி நிக்க சொல்றாங்க ஒரு உடம்பு இன்னொரு ஒட்டி நிற்கணும் விலகே நிக்க கூடாது இருந்தாலும் சரி இவர் எனக்கு எளிமை எதிரி அதனால நான் அவரோட சேர்ந்து நிற்க மாட்டேன் அப்படின்னு தொழிலக்கூடாது அவரே அது வெளியேதான் தொழிலை சேர்ந்து நிற்கணும் உடலோடு உடல் ஒட்டி நில்லுங்கள் தோலோடு தோல் ஒட்டி நில்லுங்கள் உங்களுடைய உள்ளங்களை அல்லத்தால ஒட்டச் செய்வான் என்று சொல்ல சொல்றாங்க நீங்கள் விலகி நின்றால் உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹத்தால விலக்கி விளக்கி விடுவான் ஒன்றா இருந்தா தான் எல்லாத்துக்கும் இருக்காது அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது அடுத்தவர்களின் பகமே இருக்காது எல்லோரையும் அறவரைத்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அந்த மனசு ஒன்னா இருந்து இந்த செயல்கள் எல்லாம் நம்மிடத்தில் வருவதற்கு தொழில ஒன்னா நிலைங்கிறாங்க அதிகமான உராயுதல் ஏற்படுது அதிகமான தொடர்பு ரெண்டு கையில எவ்வளவு அதிகமாக ஒருவருக்கு உடல் அணைப்பு ஏற்படுதோ அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கு மத்தியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் எலக்ட்ரானிக் பவர் பாரு அதிகமாக சேர்ந்து பற்று அதிகமா இருக்கு அதிகமாக சேர்ந்து எல்லாருடைய என்னுடைய உடல் உங்களுடைய உடல் அதிகமாக எந்த மனிதருடன் எந்த மனிதருடைய உடலுடன் அதிகமாக சேர்ந்தது என்னுடைய உடலுடன் உடலுடன் என்னுடைய உடல் அதிகமாக காலம் சேர்ந்திருந்தது அதிகமான காலம் என்னுடைய உடல் சேர்ந்திருந்தது அதனால என்னுடைய தாயின் மீது அதிகமான பாசம் தந்தையோட தாயோரோடு அதிகமான தொடர்பு ஒவ்வொரு மனிதர் அதனால தாயின் மீது அதிகமான பாசம் கேட்டால் அந்த தொடர்பு இருப்பதனால உடல் ஒட்டுவதன் காரணமாக உள்ளத்தை ஒட்ட செய்கின்றான் அல்லாத்தான் தந்தைக்கு கொடுத்து விடுகளுக்கு வெறுத்து மனை அதிகமான மகத்துவத்து ஏற்படக்கூடிய உண்டாக்கிறது அந்த நிலை ஆகக்கூடாது ஆனால் தொடர்பு வருவதற்காக இந்த தொடர்பு வருது ஒட்டுவதன் காரணமாக நீங்கள் தோலோடு தோல் ஒட்டி நிலுங்கள் உங்களுடைய உள்ளங்களை அல்ல ஒட்ட செய்து விடுவார் என்று சொல்லலாலை சொல்லக்கூடிய அந்த வாசகத்தின் கருத்து எவ்வளவு ஆழமானது அப்படி உள்ள ஒட்டிடுச்சுன்னு சொன்னா இங்கெல்லாம் வியாபாரிகளா இருக்கு யாருக்காவது இடையில போறாம வருமா ஒட்டி வருமா வஞ்சகம் என்ன வருமா அவரை கெடுக்கணும் இவரை கெடுக்கணும் எதுவும் வராது உலக வாழ்க்கை நிம்மதியாக மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுவதற்காக தொழுகை அடிப்படையாக இருக்கிறது உங்களுடைய உள்ளங்களை பிரிச்சிருமா இன்னொரு குட்டியை போன்று அந்த இடைவெளிகளில் நுழைந்து நுழைந்து வருவதை நான் பார்க்கின்றேன் என்று சொல்றேன் நீங்கள் பிரிந்து நிற்கும் போது தொடர்பு உங்களுக்கு ஏற்படுது அதனால பிரிந்து என்பது இப்படி ஒன்னு ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளுக்கு அடிப்படையாக இருக்குது நேரம் தவறாமை இந்த நாட்டில் தவறாம நம்ம நாட்டில் பார்க்க முடியாது இந்த நேரம் தவறாம இருக்குது பாருங்க அது தொழுகையின் மூலமாக என்னத்தால் குறிப்பிடப்பட்டதாக தொழுகை நான் ஆக்கி இருக்கின்றேன் அல்லா தால கடமை சொல்லி காட்டுகின்றான் தொழுகை நேரத்தோட சரியான நேரத்தில் அந்த தொழுகைகளையும் சிறுநீர் கழித்து சிறுநீருடைய ஒரு துளியும் கூட தன்னுடைய உடலிலோ உடையிலோ படாதவாறு சுத்தம் செய்து கொள்ளணும் அந்த சுத்தம் அப்படி சுத்தமா இருக்கிறது இவருடைய கல்வியை சுத்தமாக்கும் வெளிப்படையான சுத்தம் அந்தரங்க சுத்தத்திற்கு காரணமாக அதே போன்று சொல்ாவங்கள் நீக்கப்பட்ட நேரத்தில் மனிதனுடைய மனம் தூய்மை பெறுகின்றது அந்த நேரத்தில் இந்த மனித விவாதத்திற்காக வேண்டிய அல்லாஹை வணங்குவதற்காக வேண்டிய பள்ளிக்குள் வந்தே நிற்கக்கூடிய நேரத்தில் இந்த மனிதனுடைய உள்ளம் பரிசுத்தமாக ஆகி ஒளிமயமான தன்மையை பெறுகின்றது வெளியே போகும் பொழுது இந்த மனிதருக்கு அந்த தன்மை பரவலாக அல்லாஹால தொழுகை இல்லாமல் சொல்லித்தருகிறேன் என்பது அசல் தொழுகை அதே போன்று இன்னும் எத்தனையோ விவாதத்துகள் நாம் செய்யணும் இவை எல்லாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது பயானு செஞ்சேன் பன்னெண்டு நாளைக்கு இந்த அவ்வளவு விஷயங்கள் அதற்குள்ள இருக்கு அகாயுது சரியா இருக்குது கொள்கை சரியா இருக்குது சரியா செஞ்சு வர்றேன் சரியா செஞ்சுட்டு இருக்கிற ஆனால் கொடுக்கல் வாங்கல்கள் இந்த முகாமலாத் என்பதிலே வியாபாரம் விவசாயம் வாக்குறுதி கடன் வாங்குதல் கடன் கொடுத்தல் நிக்கல் இவையெல்லாம் வெளியே போய் வியாபாரம் முறையில வியாபாரம் செய்யற தவறான முறையில் வியாபாரம் செய்யறார் இப்ப அவருடைய தொழுகை என்ன ஆகும் தொழுகை எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் ஒரு உதாரணம் சுருக்கமாகவே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு ஒரு உதாரணம் பாருங்க ஒரு மனிதன் பத்து திருகங்கள் பெருமான உடையை உடுத்திக்கொண்டு தொழுகின்றான் பத்துல ஒரே ஒரு திருகம் பெருமானது பத்துல ஒன்னு ஹராம இருந்த தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டான் முழுசா இருந்து கிடையாது அந்த பொருள் இருந்தே சம்பாதிக்கிறாரு சாப்பிடுறாரு எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு உதாரணம் சொல்றாங்க ஒரு மனிதன் நீண்ட பிரயாணம் செல்லுகின்றார் அந்த உடல் எல்லாம் அழுக்கு படிந்து விடுகின்றது அவருடைய அழுக்காகி விடுகின்றது நீண்ட தூரம் பிரயாணம் செய்தி ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு அல்லாஹத்தில் வாசகத்தை சொல்றாங்க அவருக்கு எப்படி ஏற்றுக் கொள்ளப்படும் அவனுடைய உணவு ஹராமாயிருக்கின்றது அவனுடைய குடிப்பு ஹராமாக இருக்கின்றது அவனுடைய ஆடைகள் ஹராமாக இருக்கின்றன அவனுக்கு எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கேட்கிறாங்க சொல்லிட்டு கையே தலை எப்படி ஏற்றுக்கொள்வார் அந்த பிரயாணியை ஏன் சொல்றான் முசாபிர் பிரயாணம் செய்யக்கூடிய மனிதரை ஏன் சொல்றாங்க சில மனிதர்களுடைய துவா ஏற்றுக் கொள்ளத்தான் போடும் சில மனிதர்களை சொல்றாங்க ஒரு பிரயாணி அவன் பிரயாணம் செய்து விட்டு திரும்பி வருகின்ற வருகின்ற வரைக்கும் அவருடைய துவா ஏற்றுக் ஒரு ஹாஜி ஹஜ் விட்டு திரும்பி வருகின்ற வரைக்கும் அவருடைய ஒரு தந்தை தன்னுடைய மக்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய துவா ஏற்றுக் என்று ஒரு நோன்பாளி அவர் நோன்பு திரைக்கக்கூடிய நேரம் வரைக்கும் துவா ஏற்றுக் கொள்ளப்படும் என்று சொல்லலா அலே செல்லம் அவர்கள் துவா மறுக்கப்படவே மாட்டாது என்று சொல்லலா அலேசல்ல சொல்றாங்க அதுல ஒருத்தர் இந்த பிரயாணி சரி அவருக்கே துவா ஏற்றுக் கொள்ளப்பட மாட்டாது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஹராமான பொருளா இருந்தால் முறையில் சம்பாதித்து அவர் நிறைய செய்கிறார் பெரிய மாட்டாது கோடிக்கணக்காக தர்மம் கொடுக்கிறார்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு நம்ம இருக்கணும் அந்த அபிபாதத்தை அங்கேயும் இருக்கணும் உணவை தேடுவதற்கு அது சம்பாதிப்பை தேடுவதற்கு அது பரியலத்தும்னால் உள்ள பரல் என்று சொல்லுறாங்க நினைச்சுக்காதீங்க சின்ன சின்ன விஷயங்கள்லேயே ஹராமான விஷயங்கள் கலந்து விடாமு பார்த்துக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் நராசுல நிற்கிறீங்க இங்க நிற்கிறதெல்லாம் இருக்க தெரியல நிற்கிறீங்க நிறுக்கும் போது முள்ளு சரியா இருக்கான்னு பாக்கணும் ஒரு பெரியார் ஒருத்தர் கனவுல கண்டாரு என்ன என்ன அல்லாத்தால ஒரு வியாபாரியா இருந்தார் போனவரு நான் நிற்கும் பொழுது என்னுடைய தராசுடைய முள் சரியாக இருக்கின்றதா என்று கவனித்து நிறுத்தாமல் இருந்தேன் அதனால இன்னும் கேள்வி கேட்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றேன் என்று சொன்னார் அவரு குறைச்சு நிறுத்து கொடுக்கல தராசு முள்ள சரியாக இருக்கான்னு பார்க்கலயாம் அதனால அவருக்கு இன்னும் கேள்வி நடந்துகிட்டே இருக்குற அல்லாஹால நிறைய இடங்களை சொல்லி காட்டான் சில மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட வேதனை நிறுவையிலே குறைவு செய்யக்கூடியவர்களுக்கு கேடுதான் அல்லது மனிதர்களிடத்திலிருந்து ஏதாவது பொருளை வாங்கினால் நிரப்பமாக வாங்கிக் கொள்வார்கள் நங்களுக்கு லாபம் அர்த்தம் வைதா இவர்கள் அளந்து கொடுத்தளமான நம்முடைய கடத்தெருவுல மார்க்க சட்டங்கள் தெரியாதவர்கள் யாரும் செய்யக்கூடாது காலத்தில் உமரலுடைய காலத்திலேயே இதே நிகழ்ச்சி நடந்துச்சு அப்ப அப்போக்கள் இருந்தாங்க ஒருத்தர் கூச்சி வித்துக்கிட்டு இருக்காரு அடியில் ஈரமா இருக்கு இது என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்பா சூழல் உள்ள போயிடுச்சு மேலே நீ வைக்க கூடாதா அப்படின்னு அவர் வேணும் அது சகாபி செய்வார் அவர் அப்படிப்பட்ட உயர் தவிர சகாபி எச்சரிக்கை செய்யறாங்க அந்த நனஞ்சு கோதுமையை கூட மக்களுடைய பார்வைக்கு தெரியற மாதிரி வைக்கணும் இது நனை குறை உள்ளி ஒரு எப்படியோ நீங்க குறை இருக்குரியும் நீங்க பத்து வெள்ளிக்கு வித்துட்டீங்க இப்ப ரெண்டு வெள்ளி ஹராம் ரெண்டு வெள்ளி உங்கள்ட்ட இருக்குது இந்த பத்து வெள்ளியோட கலந்து நீங்க சாப்பிட்டீங்க பார்த்து சொல்றாங்க நீங்கள் வெட்கப்படும் முறையாக அல்லாஹிடத்தில் நான் சொல்றது அந்த கருத்தல்ல வெட்கப்படுங்கள் சொன்னா அந்த வெட்கப்படுறதுனா நீங்க விளங்குற கருத்தல் நான் சொல்றது உண்மையாக ஒரு மனிதன் ஆனால் அல்லாஹிடத்தில் என்ன செய்ய சொன்ன அவன் தன்னுடைய தலையையும் தலையிலே உள்ள பொருள்களையும் பாதுகாத்துக் கொள்ளவும் தலையையும் தலையிலே உள்ள பொருள்களையும் பாதுகாத்துக் கொள்ளவும் தலையில தாங்க முக்கியமான பொருளா இருக்குது உறுப்புகள்லாம் இருக்குது மனிதனுக்கு தலையில் சொன்னா அவன் உண்டான் ஆக தலை என்பது மனிதனுக்கு பிரதானமானது என்சான் உடம்புக்கு சிறசே பிரதானம் என்று சொல்லப்படுகின்றதல்ல அதே மாதிரி தலையில பிரதானமான ஒரு தலையையும் தலையிலே உள்ள பொருள்களையும் கண் இருக்குது நாக்கு இருக்குது காது இருக்குது மூளை இருக்குது சிந்தனை இருக்குது இதெல்லாம் அதுல பாதுகாத்துக் கொள்ளும் பாதுகாத்துக் கொள்ளும் கண்களே ஹராமை விட்டு பாதுகாத்துக் கொள்ளணும் காதுகளே ஹராது கொள்ளணும் நாக்கு ஹராமை பேசாமல் பாதுகாத்துக் கொள்ளணும் சிந்தனையில் ஹராமான விஷயம் வராமல் பாதுகாத்துக் கொள்ளணும் அப்பதான் அவர் உண்மையான வெக்கப்பட்டவர் அப்படி சொல்றாங்க வயிற்றுக்குள்ளே போகக்கூடிய பொருளையும் பாதுகாத்துக் கொள்ளவும் என்று சொல்றாரு வயிற்றுக்குள்ளே போகக்கூடிய பொருள் செல்லா அலைச்சல சாப்பாட்டுல போய் உட்கார்ந்தாங்க எப்பாவது ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் சிலலாசல டெய்லி இந்த மாதிரி மூணு நேரம் சாப்பிட்டு இல்லை அல்ல ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் அல்லது ஒரு நேரம் அப்படியும் சாப்பிட்டது இல்லை ஐசார்லி அல்லாஹால சொல்றாங்க தொடர்ந்து இரண்டு நாட்கள் சல்லலாலை சொல் சாப்பிட்டதே கிடையாது என்ன கல்யாணம் பண்ண பின்னால தொடர்ந்து ரெண்டு நாள் சாப்பிட்டதே கிடையாது அப்படி சொல்லலாலை சொல்ல சாப்பிடக்கூடிய நேரத்திலயும் கூட சாப்பாட்டுல உட்கார்ந்தாங்கன்னா இந்த சாப்பாடு எங்கிருந்து வந்தது இது ஏது என்று விசாரிக்காமல் சாப்பிடவே மாட்டார்கள் அது ஹலாலா ஹராமான்னு தெரிஞ்சுக்குவாங்க அது ஹரியாவா தெரிஞ்சுக்கு மக்களுக்கு உம்மத்தினருக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையில கரைபிச்சிருக்கிறார் அதனால நம்முடைய உணவு தான் நான் தான் சம்பாரிச்சேன் வீட்டுல உட்காந்து என்னுடைய மனைவிதான் ஆக்கி போடுறா இருந்தாலும் உட்காரும் போது ஒரு யோசனை செய்யணும் யோசனை செய்யணும் இந்த பொருள் ஹலாலா இந்த உணவு ஹலாலா ஹராமா அப்படின்னு யோசனை செஞ்சு சாப்பிடுவது சுண்ணத் தென்பதாக பெரியார்கள் குறிப்பிட்டாங்க யோசனை செஞ்சு சாப்பிடும் வயிற்றுக்குள்ள போகக்கூடிய பொருள் ஹலால ஹராமாயிருந்துட்டு நீங்க கேட்கக்கூடிய எந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படமாறு எந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படமாறு தாலியுடைய புக்ல சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அமீராக நியமிக்கப்பட்ட நேரத்தில் அமீராக நியமிக்கப்பட்ட நேரத்துல கூஃபாவில் ஒரு கூட்டத்தாறு இருந்தாங்க ஒரு நாலஞ்சு பேர் அவங்க துவா கேட்டா ஏற்றுக்கொள்ளப்படும் மறுப்பதே கிடையாது அப்படிப்பட்ட பெரியார்கள் இருந்தாங்க அப்ப ஹஜாஜு அவங்க போன உடனே எல்லாத்துக்கும் விருந்து போட்டான் இந்த ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் ஒரு விருந்து போடுறேன் அப்படின்னு போட்டான் அப்ப அந்த நாலஞ்சு பேர் இந்த விருந்துக்கு வரல அவங்களை கம்பல் பண்ணி கட்டாயமாக அவங்களை உட்கார வச்சு சாப்பிட வச்சு இவங்களுடைய துவாவை விட்டும் வெற்றி பெற்று விட்டேன் நான் நீங்க விட்டேன் வெற்றி பெற்று விட்டேன் நான் இப்போ சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டு இந்த சாப்பாடு இருக்கு அதுல ஹராம் இருக்குது ஹராமே முழுசா இல்ல ஹராம் கலந்திருக்கு அந்த பொருளை ஒண்ணுமே செல்லாது அதனால நான் இனிமேல் கொஞ்சம் கலந்திருக்காது என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீசனுடைய விளக்கம் இதிலே நமக்கு தெரிகின்றது ஆக மாமலாத் என்பதிலே முதலாவதாக வியாபாரம் செய்கின்றோம் அந்த வியாபாரத்தில் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு இங்க வந்திருக்கிறோம் இந்த உலகத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை ஒரு சிலர் கொஞ்ச நேரம் இருப்பாங்க கொஞ்ச நேரம் இருப்பாங்க ஒரு சிலர் அதை விட கொஞ்சம் கூட இருப்பாங்க இன்னும் சிலர் கொஞ்சம் கூட இருப்பாங்க நமக்கு நீண்ட வாழ்க்கை சுகமான வாழ்க்கை வாழ்க்கை என்று சொல்லுவது ஆகத்தை இந்த உலகத்தை பத்தி சொல்லும் போது என்பதாக அல்லாஹத்தாட்டு அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கைக்காக வேண்டி சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கம் இந்த வாழ்க்கைக்கு சாதகமா இருக்க வேண்டும் என்ற அமைப்பிலும் வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை அல்லாஹாலுடைய அருள் நமக்கு வேண்டும் நிச்சயமாக ஆனால் உலகத்திலும் சம்பாதிக்க முடியும் மௌதா போன சம்பாதிக்கவே முடியாது ஒரு ரகத்து கூட தோழ முடியாது அப்புறம் நான் தோதுக்கிறேன் சொல்றான் நீங்க எல்லாம் சஜிதா செய்யுங்க அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் அப்படி பலகையை போல நிப்பாங்களா ஒருத்தர் சஜிதா செய்ய முடியாது உலகத்துல சஜிதா செய்யாதவங்க அப்ப அல்லாஹாலா சொல்ல சூரத்து நூன் என்பதில சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹாலா அவங்களுக்கு உங்களுக்கு உலகத்தில இருக்கும்போது சஜிதா செய்யுங்கள் என்பதாக சொல்லப்பட்டது நீங்க அப்ப சஜிதா செய்யல அதனால இப்போ சஜிதா செய்ய முடியாது என்று அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுகின்ற எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இருக்குது முன்னாள் சொன்னபடி வியாபாரம் விவசாயம் மற்ற தொழில்கள் கொடுக்கல் வாங்கல்கள் ஒருத்தர் கடன் கொடுக்கறீங்க கடன் வாங்குறீங்க இதெல்லாம் வந்து நாணயமாக இருக்கும் கடன் கொடுக்கிறது கடன் வாங்கறது எந்த நேரத்தில் நீங்க சொல்றீங்களோ கடன் வாங்கின நான் இப்ப தர்றேன் ஒன்னாம் தேதி தர்றேன் ஒன்னாம் தேதி கண்டிப்பா கேட்டுக்கணும் ஏமாத்தே கடன் வாங்கலுக்கு மேல உள்ள குற்றம் வரை சாரும் பயங்கரமான குற்றம் இருக்கின்றது வாதாவை காப்பாற்றாத ஒரு குற்றம் அதே போன்று இவர் பல பொய்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலை அங்கே ஏற்பட்டு வருகின்றது இதெல்லாம் மோகமலத்துல சேர்ந்து சரி நிக்காக அதே போன்று ஹராம்களை செய்து ஒரு சுண்ணத்தை செய்ய அந்த குற்றங்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பின்னால விளைவை ஏற்படுத்துது அந்த தம்பதிகளுக்கு மத்தியில் அத உணர்றதே கிடையாது நம்ம கணவன் மனைவிக்கு மத்தியில் வரக்கூடிய சூழ்நிலை அல்லாஹால் வீடியோ இல்லாத கல்யாணமே கிடையாது வீடியோ இல்லாத கல்யாணமே கிடையாது எல்லா பெண்களும் தெருவுல ஓரவங்களில் எடுத்துட்டு அஜித்து இவரு தான் அஜித்து ஒரு ஆட்டறுத்து அந்த தலையை எடுத்து ஒரு பெரிய தாம்பாளத்துல வச்சுக்கிட்டு சகர ஊர்வலம் வருது அந்த தலையும் சேர்ந்து அப்புறம் கடைசியில கொண்டு வந்து வீட்டுக்கிட்ட வந்து அது அப்படி ஒரு ஆரத்தை எடுத்து அந்த செவ்வாய்கிழமை விஷயங்களை செய்யும்பொழுது இந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது அதை உணரணும் பெண்ணாக தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாலே சொல்ல சொல்றாரு ஒரு பெண் நான்கு விஷயங்களுக்காக வேண்டி திருமணம் செய்து கொள்ளப்படுகின்றது அழகுக்காக வேண்டி எதை மனிதர்கள் இரண்டாவதாக சொல்லி தருறாங்க மூணாவதாக குளம் கோத்திரத்திற்காக வேண்டி அவருடைய வேண்டி ஒரு பெண் திருமணம் செய்து கொடுக்கப்படுகின்ற போயிடும் அழகிருந்த ஒரு பிள்ளை பத்திரும் கோத்திரம் கோத்திரம் பலனிக்காது அதாவது நல்ல குளம் உள்ள கோத்திரம் உள்ள பெண்ணாக நல்ல பண்பாடு இருக்கும் இருந்தா தான் சேர்ந்து வரும் தீன் இல்லாட்டி அது சேர்ந்து வராது வழி இல்லாம இருந்து கொண்டாடுவதில் என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் எந்த பலனும் கிடையாது பலன் வேணும் சொன்னபடி செய்யும் கொஞ்சம் சிந்தனை பண்ணி சொல்றது கொஞ்சம் சிந்திக்கணும் சிந்திக்கணும் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் உண்டா அவர்களுக்கு நான் மன்னிக்கிறேன் உணவை தேடுபவர்கள் உணவு கொடுக்கின்றது என்னிடத்தில் கேட்டவர்கள் உண்டா அலாமின் அல்லாத்தாலு பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுங்க அல்லாஹ்டே அல்லாஹத்தி அரை கோவில் விடுகின்றான் என்ற அவர் சொல்லி முடிச்சாரு ஒருத்தர் ஒரு பெரிய பணக்காரரு தொழிற்சாலையெல்லாம் வச்சிருக்காரு அவர் வீட்டுக்கு போனாரு அவர் யோசனை பண்ணாரு ஆலின் சார் யோசனை பண்ண சொன்னாரு யோசனை பண்ணாராம் அவர் யோசனை பண்ணும் அவருடைய அறிவுல இப்படி வந்துருச்சான் தவறான அறிவு தவறான சிந்தனை அதாவது அல்லாஹாலாவுக்கு மூணு குணம் இருக்கிறதாக அந்த அஜித் சொன்னாங்க ஒன்னு மன்னிக்கிற மன்னிக்கிற தன்மை ரெண்டாவது ரிசுக்கு கொடுக்கற தன்மை மூணாவது ஏதாவது தேவை ஏற்பட்ட தேவையை கொடுக்கிற தன்மை நானும் பெரிய முதலாளியா இருக்கிறேன் ரெண்டு அந்த மூணு தன்மை இருக்குது அதாவது ரெண்டு நிறைய அதாவது ஊழியர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க ஏதாச்சும் குற்றம் செஞ்சிட்டா நான் மன்னிக்கிறேன் அவங்களுக்கு ரிசுக்கு கொடுக்குறேன் நான் அவங்கள எது கேட்டாலும் அவங்களுடைய தேவையை நான் நிறைவேற்றுறேன் அதனால நானும் அல்லாதான் அப்படின்னு நினச்சிட்டாங்க இப்படியே ராத்திரி பூரா தூக்கம் கூட வரல இருக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் பத்து நான் அல்லாதா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு சரி எதுக்கும் கால அஜித்திட்டவே கேட்டு காலையில எழுந்திரிச்சு அஜித நான் யோசனை இந்த மூணு விஷயம் மூணு குணாதிசயங்கள் அல்லாஹாலாவுக்கு இருப்பதாக சொன்னீங்க அந்த மூணு குணங்கள் எனக்கு இருக்குது அதனால நானும் அல்லாதானே அப்படின்னு கேட்டாரு பெரிய மடையினர் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாரா அஜித்து இந்த தெருவில் நாயப்போது பாத்துருக்கீங்களா ஆமா பாத்து அது பசி வந்தா சாப்பிடுது ஆமா தூக்கம் வந்தா எங்கேயாவது பட்டு தூங்கிடுது ஏதாவது ஒரு கூட்டி சிந்தனை சிந்தனை விளைவு என்ன கேட்டா அல்லூரிய தாக்கக்கூடிய அளவுக்கு இந்த சிந்தனை அதனால சொன்ன விஷயங்களை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில எதை கடைபிடிக்கணும் தெளிவாக அல்லா சொல்லிவிட்டாங்க அவசியம் இல்லை உங்களுடைய உணர்வை தூண்டி விடுவதற்கு உங்களுடைய தூண்டி விடுவதற்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு நோக்கம் அல்லாஹாலுடைய பொருளை சம்பாதிக்கிறது மூலமாக ரகத்தை சம்பாதிச்சிருக்கிறோம் மாலையில உங்களையே நீங்கள் கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்ற முன்னாலே மௌத்தாய் பாருங்கிறாங்க இடையில எனக்கே சந்தேகங்கள்ல பேசும் போது நிறைய சந்தேகம் சந்தேகத்தை கிளப்பி விட்டுறான் தலைவர் அவர் சொல்லும் அவன் செஞ்சது ஒரு நன்மைக்குதான் ஏன்னா சிந்தனை பண்ணி பார்ப்பதற்கு நம்ம சரியான வழியில இருக்கிறோமா அப்படின்னு ஒரு டெஸ்ட் ஒரு உரைகள் உரசி பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு அவன் கொடுத்திருக்கான் அதனால அதற்கு நன்றி செலுத்திக் கொள்வோம் அந்த கூட்டத்த முதலாவது நிறைய விஷயங்கள் சொல்ல நினைச்சேன் சொல்ல முடியல நினைச்சதுல ஒரு பத்துல ஒன்பது எல்லாருமே பாடமாக்கி வச்சு சேர்ந்து வாழ வேண்டுமோ அவங்களெல்லாம் வெட்டிட்டு வாழ்றேன் ஒட்டி வாழ்வதே கிடையாது இப்ப நான் முன்னால் இருக்கக்கூடிய மூணு அடிபட்டு போயிடும் கிடையாது நான்காவது விஷயம் மிக ஜாக்கிராக இருக்கிறது எழுபது எண்பது பேர் தவறு செய்யக்கூடிய கூட்டு வாழ்க்கை தன்மைகள் இருக்கு ஒன்று பெற்றோர்களுடன் சேர்ந்து வாழ்வது பெற்றோர்களை அரவணைத்து வாழ்வு அதை பத்தி சொல்ல வேண்டியது பெற்றோர்களுக்கு எப்படி உபகாரம் செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பகிரங்கமா தெரிஞ்ச விஷயம் தான் பெற்றோர்களை கவனிக்காம ஒரு மனுஷன் ஆயிரம் ரெக்காய் தொழுதாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு அல்லா தலைவரத்தில் அதுக்கு மதிப்பு கிடையாது பெற்றோர்களை கண்ணியப்படுத்தி பெற்றோர்களுக்கு கொடுத்து வாழ்ந்து அவர்களுடைய அன்பை பெற்று அருளை பெற்று அவர்களுடைய அதே போன்று நம்முடைய மனைவி மக்களை ஆதரிப்பது மனைவி மக்களுக்கு என்னென்ன செய்ய எப்படி செய்ய வேணும் செய்யும் இப்ப ரொம்ப விஷயங்கள் ரொம்ப இடங்கள் மனைவியினுடைய சொல்லை கேட்ட ரொம்ப குடும்பம் இருக்கு நடக்கும் போதே பெண் பார்க்கப்படும் அமைப்பு இல்லாததன் கட்டாயமா ஆதரிக்க வேண்டும் அவருடைய நிறைவேற்றுவது கணவன் கடமை கட்டாய கடமை என்பதாக அல்லாஹு சொல்றான் பல ஹதீசுகளை சொல்லி காட்டுறாங்க அதனால பெண் ஜாதியுடைய கேட்டு வாழணும் அப்படிங்கிறது கிடையாது பெஞ்சாதிடைய சொல்லுக்கு முற்றிலும் கட்டு கேட்கறதுங்கிறது வேற அபிப்பிராயம் கேட்கறது அதாவது தன்னுடைய மனைவியை மந்திரியா வச்சுக்கணும் இவரு ராஜாவா இருக்கணும் அவங்கள ராஜா இவர் மந்திரியா வச்சுக்கணும் அவங்க ராஜாவா இருந்தாங்க விஷயம் வேற யா போயிடும் அதனாலதான் சல்ல நிறைய எச்சரிக்கையில் செய்றாங்க என்னுடைய உம்மத்தினரில் என்னுடைய உம்மத்தினருக்கு நான் விட்டு விஷயங்கள்ல மிக அலர்வு ரொம்ப துன்பம் தரக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டா பெண்கள் என்று சொல்லலா அலி சொல்ல பெண்களின் மூலமாகவே பல துன்பங்கள் மனிதர்களுக்கு ஏற்படும் அதனால்தான் அல்லாஹத்தால பல இடங்களிலும் எச்சரிக்கை செய்யறாங்க பெண்களை பெண்களுடைய விஷயத்திலே மிக ஜாக்கிரதையாக இருக்கு பெண்களுடைய விருப்பத்திற்கு நம்முடைய விருப்பம் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த குடும்ப வாழ்க்கை நாட்டுடைய வாழ்க்கை அந்த சகோதர தன்மைகள் அந்த கூட்டம் குடும்பத்தார் மகல்லாவுடைய வாழ்க்கை அத்தனையுமே பாதிக்கப்பட்டு போயிடும் அத்தனையுமே பாதிக்கப்பட்டு போயிடும் நாம் அவர்களுக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அடிமையாக வச்சிருக்கிறது அர்த்தம் ஆதிக்கம் செலுத்துறதுன்னா அடிமை வச்சிருக்கிறது அர்த்தம் அல்ல மீது ஏற்படும் என்பதை தெரிந்து நடத்தாட்டக்கூடிய தன்மை ஆண்கள் இடத்தில் இருக்கு அந்த பொறுப்பு அல்லாத பெண்களுடைய சொல்ல கேட்டு நடந்தா பல விதமான விபரீதங்கள் ஏற்பட்டு அதை பற்றி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை தங்களுடைய மனைவிடத்துல காலை நேரத்தை சுபூத்தி போவாங்க அவங்க கொஞ்சம் ஆயிஷா அபு பக் சித்தீக் மகன் இவங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் காலையில காலையில போயிட்டு வர்றாங்க இதுக்கு போகாம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு செய்யணும் நாளைக்கு உன்ட்ட வரும்போது யார சொல்லா என்ன உங்க வா வாயில வந்து ஒரு மாதிரி துர்வாட வீசுது அப்படின்னு நீ சொல்லு என்ட்ட வந்தா நானும் அதே மாதிரி சொல்றேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டாங்க அப்போ அதே மாதிரி முதல்ல ஹப்சாட்ட வந்தாங்க சொல்லல அலே சொல்ல மறுநாள் வரும்போது யார சொல்லா உங்களுடைய வாயில மகாபீருடைய வாட வீசுது அப்படின்னு சொன்னா மகாஃபீர்னா ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு செடி அப்படின்னு வருது மகாபீர்னு அந்த ஹதீஸ்ல வருது மகாபீருடைய வாட வீசு அப்படின்னு சொன்னு இல்லையனா அங்க போய் தேன் தான் குடிச்சிட்டு வந்தேன் அப்படி சொல்லி அவங்களுக்கே சந்தேகம் வந்துருச்சு வீட்டில் போய் தேன குடிச்சிட்டு உடனே என்ன பண்ணாங்க சத்தியமாக இனிமேல் திருப்தியை தேக்கித்ததை சத்தியா சத்தியம் செஞ்சது முடிச்சாங்க வாழ்க்கையில எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு இந்த வாசகத்தின் இந்த சம்பவத்திலிருந்து படிப்பினும் பாழாகிறது ரொம்ப பெண்களின் மூலமாக தாய்மார்கள் கோவச்சுக்காதீங்க வீட்டுல போய் சண்டை கண்ட போடாதீங்க நடக்குது என்ன அஜித்து அவர் நல்லா தபிகளை போற ஒரு அடிக்கடி வச்சு நல்லா தொழுகையாளு அவர் வீட்டுக்கு ஒரு நாள் ஏதோ ஏதோ ஒரு நிகழ்ச்சி கூட்டு போனாரு சாப்பாட்டுக்கு அதுக்கு தெரியல போனா அவரு வீட்டுலயும் டிவி இருக்குது என்னங்க என்ன பண்றது அஜித் ரொம்ப நாளா தொந்தரவு அஜித்து பொறுத்து பொறுத்து வந்து பின்பற்ற சொன்னது எத்தனை துறைகள் இருக்கின்றாலும் என்பதிலே பெற்றோர்களுக்கு பெற்றோர்களை பெற்றோர்களுடைய கடமைகளை செய்யறது மனைவிக்குரிய கடமை செய்ய சொல்லவர்கள் நாம் எப்படி வாழ்கின்றோமோ அப்படித்தான் சொல்றாங்க ஒரு குழந்தை தந்தையுடைய ரகசிய பொருள் எப்படி வாழ்ந்திருக்கிறான் அப்படிங்கிறது நான் எப்படி வாழ்ந்தேன் என்று என்னுடைய மகன் சொல்லிவிடும் அந்த உலகத்துக்கு எனக்கு பின்னால அதனால குழந்தைகளை ரொம்ப குழந்தையுடைய வளர்ப்பே ஒரு தனி கலை சவலாலேஸ்வரன் ஏராளமான விளக்குகளை சொல்லி தருகின்றார்கள் அந்த குழந்தை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அன்பாக இருக்கும் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துடக் கூடாது கேட்ட இடத்துக்கெல்லாம் அனுப்பிட கூடாது சொன்ன விஷயங்கள்லாம் செய்திடக்கூடாது மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த விஷயத்துக்கு அதனால முத முத எடுத்த உடனே அந்த குழந்தை பிறந்த உடனே பிறந்த உடனே என்ன செய்யணும் அதுக்கு பிறகு என்ன செய்யணும் என்று சவலாலேஸ்வரம் வரிசையா சொல்லி தர்றாங்க பேர் வையுங்க அழகான பெயர் வையுங்கள் அந்த பேரின் மூலமாக சொல்றாங்க குழந்தைகளுக்கு அடிப்படையாக இருக்கிறது மூலமாக அந்த குழந்தைகளுடைய அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது சொல்றாங்க ஒரு தடவை ஒரு தடவை சொல்லா அலே சொல்லத்திலிருந்து வர்றாங்க ஒரு ஒட்டகத்துல பால் கறக்க வேண்டியது இருந்துச்சு பால் கறந்து பால் தேவைப்பட்டு இந்த ஒட்டகத்திலிருந்து யார் பால் கறப்பதே என்று கேட்டாங்க ஒருத்தர் எந்திரிச்சார் உன் பேர் என்னன்னு கேட்டாங்க சொல்லல்ல அலே சொல் பால் கறக்க சொன்னா யாராவது ஒருத்தர் பால் கறந்து என்னன்னு பேர் என்னன்னு கேட்டாங்க அவர் சொன்னார் ஹர்பு அப்படின்னு சொன்னார் ஹர்புன்னு சொன்னா போர் அப்படின்னு அர்த்தம் அப்படின்ட்டாங்க சொல்லல்ல சொல்லு வாழு அப்படின்னு ஆஹ் நீ நீ போய் கறந்துட்டான்னு சொன்னாங்க பால் கறக்குறதுக்கும் பேரு பேருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு பல ஹதீசுகள்ல பல தங்களுடைய சம்பவங்களின் மூலமாக உணர்த்துறாங்க சேர்த்து ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க தனித்தனியா பேர் இல்ல ரெண்டு பேருக்கு ஒரே பேர் முகாநாணி இழிவுபடுத்தப்பட்ட இருவர் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு இன்னில இருந்து நீங்க ரெண்டு பேரும் இருக்குது அது மனிதனுக்கு அந்த நடத்தையை காட்டக்கூடியதா இருக்கும் அந்த குறி பார்க்கறது ஜோசியம் பார்க்கறது எல்லாம் இஸ்லாத்துல கிடையாது ஆனா சல்லே சொல்லம் சொல்றாங்க சகுனம் பார்ப்பது என்பது பெயரிலே உண்டு அப்படிங்கிறாங்க பெயரில் இருக்குது உதாரணமா அவர் யாரோ கூப்பிடுறாரு இவருக்கு ஒருத்தர் உங்க காரியம் வலிய திரு எதிரி எட்டாவது வருஷத்துக்கு பின்னால்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க ஏழாவது வருஷத்துல அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி எல்லையில நுழைஞ்ச உடனே அந்த தூரத்தில் ஒருத்தர் ஒட்டகம் போட்டாரா லாபம் லாபமே யாரோ ஒரு பேர் யாராவது கூப்பிடுறாரு நினைச்சுட்டாரு நினைச்சுட்டாங்களா போற காரியம் லாபம் தான் அதாவது பார்ப்பது அப்படிங்கிறது கிடையாது கிடையாது இந்த மாதிரி என்பது பிறகு காலத்துல ஒரு ம ஒருவையாந்த தாபனார் பேர் தூக்கி போரிவாடு அவர் பேரு நெருப்பு கங்கு பேர் ஜுவாலே அப்புறம் சரி நீ எங்க வசிக்கிற நீ எந்த கபீலாவை சேர்ந்தவர் அதாவது நெருப்பால் கரித்தல் அப்படின்னு அர்த்தம் அந்த கபிலாவை சேர்ந்தவர் அப்புறம் அது எந்த பகுதியில இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு நெருப்பு ஏதோ ஒரு வாசகத்தை சொன்னாரு உடனே உமர எல்லாத்தால சீக்கிரமா ஓடி போவீடு நெருப்புல எரிஞ்சிருக்கும் போய் பார் அப்படின்னாங்களாம் அதே மாதிரி போய் பார்த்தார் அந்த குடும்பம் அந்த வீடு வீடு எல்லாம் நெருப்பால் கரிக்கப்பட்டிருந்து பேருக்கு அது ஒற்றுமை அழகான அதே போன்று உறவினர்கள் ஆதரிக்கிறது உறவினர்களை எந்த காரணத்தை கொண்டு துண்டித்து விடவே கூடாது அவர்கள் நமக்கு குற்றம் செஞ்சாலும் சரி நமக்கு கொடுமைகள் செஞ்சாலும் சரி அவங்களுக்கு கொடுத்துட்டேதான் இருக்கும் அவங்களுக்கு நல்லதை செய்து கொண்டேதான் இருக்கணும் காசு கொடுக்க முடிஞ்சா கொடுங்க வாயால் உபகாரம் செய்யுங்க கையால் உபகாரம் செய்யுங்க எப்படியும் உபகாரம் செய்து கொண்டே இருக்கணும் உபகாரத்தை விட்டு சொல்லம் அல்லாஹாலா எனக்கு ஒன்பது கட்டளைகளை சொன்னான் என்ற ஒரு ஹதீசிலே அல்லாஹால சொன்னான் என்ற ஹதீசரை சொல்றாங்க என்னை யார் துண்டித்து வாழ்ந்தாலும் அவர்களுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று எனக்கு அல்லாஹால கட்டளை இருக்கின்றான் என்று சொல்லல்ல அலுவலன் சொல்லி காட்டுறேன் மனிதன்பி அவர்களிடத்தில் வந்தாரு வாயிலே மண்ணை போட்டு விட்டீர் என்று சொன்னது அவங்களுக்கு லாபம் தான் செய்ய செஞ்சுக்கிட்டே முதலாவது நான்காவது அஹ் அந்த ரங்க நற்குணங்கள் இந்த நற்குணம் தான் மிகச் சிறப்பானது சரி இந்த நாலு இருக்குது முந்தின நாலு ஒரு மனித இடத்தில் இருக்குது கடைசியா இருக்கக்கூடிய அகலாக்கம் சரியா இல்ல குணம் சரியா இல்ல அந்த மனிதனுக்கு இந்த நாளும் பலன் தராது குணமும் சரியா இருக்கணும் ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கறது ஒரு மனிதனிடத்தில் முழுமையாக இருந்தால் தான் என்ற ஆயத்திற்குரியவனாக இந்த மனிதனாக முடியும் என்ற ஆயத்திற்குரிய அகலாக்க பத்தி நம்ம கேட்க சொல்ல வேணும் எத்தனையோ அகலாக்கம் எத்தனையோ நல்ல பண்புகளை பற்றி கேட்டு அத்தனை பண்புகளும் இருக்கணும் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் முஸ்லித்து ஒரு மனிதன் மற்றொருக்கு ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஆறு என்ற ஒருவரை சொல்லுவது அவர் வியாதி உற்றால் அவரை இணைப்புதான் கேட்டா அவரை பார்த்து சலாம் சொல்லணும் அப்படிங்கிற எண்ண எனக்கு வர்றதில்ல காரணம் கேட்டா அவருடைய தோற்றமே இல்ல முஸ்லிமா அப்படிங்கறத தெரிஞ்சு கொள்ள முடியல அவரை பார்த்து நண்பராக பழகி இருந்தால் வெளிப்படையான என்ன விளையும் தெரியுங்களா இந்த சமுதாயத்தினுடைய சீரமைப்பு அனைத்தும் சலான் சொல்றது ஒரு மனிதன் அருளப்படுகின்றன சொல்றாங்க சேர்த்து நூறு ரகமத்து யார் மனம் மகிழ்ச்சியோடு அவருக்கு தொண்ணூறு மற்றவருக்கு பத்து கிடைக்கிறது ஒருத்தருக்கு தொண்ணூறு ஒருத்தருக்கு பத்து ரெண்டு பேரும் சலாம் சொல்லி கொள்ளும் போது ரெண்டு பேருக்கு சேர்த்து நூறுகளையும் உலகத்துல சலாத்தை போல வேறு எந்த வார்த்தையும் கிடையாது மக்கள்கிட்ட எந்த மதத்திலையும் அந்த தன்மை கிடையாது குட் மார்னிங்ரா குட் ஈவினிங் வார்த்தைகள்லாம் சலாம் சொல்றதுக்கு பதிலாக உபயோகிக்கப்படும் சலாமை போன்ற ஒரு வார்த்தை இருக்குமா ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு என்னுடைய ஒருத்தரு நண்பர் ஒருத்தர் பணத்தை காணா போட்டாரு யாரோ பிக் பாயிட்டு அடிச்சுறாங்க அவரை போய் விசாரிக்கிறக்காக வேண்டிய ராத்திரியில போறேன் போற ஏதோ குட் நைட் உள்ள போனா உடம்பா வரா அந்த இடத்துக்கு பொருத்தம் அவருக்கு ஒரு சாந்தி கிடைக்குது அந்த மையத்துக்கும் பொருள் அந்த இடத்துல ஆறுதல் மூலமாகவே அல்லூலு சொல்ல சொல்லுங்க அப்துல் அசீஸ் தூக்கி போட்டு ஒரு எழுத்திருந்து சொல்லி ஒரு ஒளி வரும் அதுக்கு தனிய ஒரு ஒளி இருக்குது குரான் கூட கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதனால ஒமான அரச வேலை செய்யும்ரு நீங்க ஒளிவு பெறும் அவருடைய அவர்களை பின்பற்றுமாறு சொன்ன இந்த ஆயத்தின் மூலமாக இந்த ஐந்து விஷயங்களையும் ஆகிவிட வேண்டும் கையில வச்சுங்க சொன்ன விஷயத்த முதலாளி சொன்னார் அவங்க ஒரு பாத்திரத்துக்கு போய் தண்ணி பிடிக்க போனான் வெளியே இவருங்க உட்கார்ந்து இருக்காரு என்னன்னா தண்ணி என்னாச்சு தண்ணி பிடிக்கிற்கு வொ போது அதனால அப்படிப்பட்ட டேஸ்ட்டை பெருமாறும் உங்களிடத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்னை இங்கே அழைத்து பேசவித்ததற்காக வேண்டி இந்த நிர்வாகத்தினருக்கு என்னுடைய ஆழிய நன்றியை தெரிவித்துக் என்னுடைய முடிக்கிறேன் audio was downloaded from tamilislamicmedia.com